வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரெஞ்ச் புரட்சி போர்களின் போது புளூரஸ் என்ற போரில் முதல் முறையாக போரில் பயன்படுத்தப்பட்டன விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு என நாம் படித்திருக்கிறோம் எனினும் விக்கிபீடியா ஆங்கிலம் மற்றும் தமிழ் பதிப்பில் இச்செய்தி பதியப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நாங்சிங் ஜிங் உடன்படிக்கையின்படி ஹாங்காங் தீவு பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹென்ரி மொய்சன் என்பவர் புளோரின் தனிமத்தை தனிமைப்படுத்தினார் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் டொமினிக்கன் குடியரசு மீதான ஆக்கிரமிப்பு 8 ஆண்டுகளின் பின்னர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது செயல்முறை ரீதியான ஹெலிகாப்டர் பறக்கவிடப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது செயின்ட் மரினோ நகரம் மீது பிரிட்டிஷ் வான்படை தவறுதலாக நடத்திய குண்டு தாக்குதலில் 35 ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் பட்டயம் சான் பிரான்சிஸ்கோவில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது இருமுனை டிரான்சிஸ்டருக்கான காப்புரிமத்தை வில்லியம் ஷாக்லி அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முன்னாள் பிரிட்டிஷ் சோமாலிலாந்து சோமாலாந்து என்ற பெயரில் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மடகாஸ்கர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கனடாவின் சிஎன் கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எல்விஸ் பிரஸ்லி தனது கடைசி இசை நிகழ்ச்சியை இண்டியானா போலீஸ் பகுதியில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கத்தாரில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் ஷேக் அகமது பின் கலீபா அல் அவர்கள் அவரது தந்தை கலீபா பின் அகமது அல் கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அடிஸ் அபாபா நகரில் எகிப்திய அரசு தலைவர் ஹாஸ்னி புமாரக் மீது கொலை முயற்சி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்ஸ் டுனிசியா சோமாலியா குவைத் சிரியா ஆகிய நாடுகளில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எழுநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என்று அப்போதைய தகவல்கள் வெளியாகின இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு சார்லஸ் மெசியர் பிரான்ஸ் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பங்கிம் சந்திர வங்காள கவிஞர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாகு மகாராஜா கொல்காபூர் அரசர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பேர் பர்க் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறுகளத்தூர் சாமா தமிழக நடிகர் மற்றும் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாப்போ சிவஞானம் தமிழக அரசியல்வாதி தமிழறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செம்மஞ்சேரி குன்னிராமன் நாயர் கேரள கதக்களி நடன கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இளைய பெருமாள் தமிழக தலித் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சு சபாரத்தினம் பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அப்துல் ஜபார் தமிழக இலங்கை ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏ ஜிதேந்திர ரெட்டி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சுரேஷ் கோபி மலையாள நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆண்டு பிரான்சிஸ்கோ பிசாரே ஸ்பெயின் சுற்றுலா பயணி அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு சாமுவேல் கிராம்டன் ஆங்கிலேய கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் எம் தண்டபாணி தேசிய தமிழிசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சி ஆனந்தராஜன் இலங்கை தமிழ் கல்வியாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டி சுதர்சனம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கே எம் பஞ்சாபிகேசன் இலங்கை நாதஸ்வர கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் மடகாஸ்கர் விடுதலை நாள் சோமாலியா விடுதலை நாள் சித்திரவதைக்கு ஆளுநருக்கான சர்வதேச ஆதரவுனால் மற்றும் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே